அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்தே சிம்மானுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு நல்ல யோசனை விற்பனை பிரதிநிதி ஒருவர் தன்னுடைய தேயிலையை விற்பதற்கான கடுமையான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார் எல்லா கடைகளிலும் அவருடைய தேயிலை தான் விற்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கனவு ஆனால் அந்த பகுதியில் அந்த தேயிலைக்கு அவ்வளவு பரிட்சயமில்லை அவருடைய வற்புறுத்தல் தாங்க முடியாமல் ஒரு சிலர் இரண்டு மூன்று பாக்கெட்டுகளை வாங்கி பார்வைக்கு வைத்திருந்தார்கள் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் எவ்வளவு வற்புறுத்தியும் இசைந்து கொடுக்கவில்லை அந்த பிரதிநிதி தன்னுடைய மகளை அந்த கடைக்கு அனுப்பி அந்த தேயிலை இருக்கிறதா என்று கேட்டு வாங்கி வர சொன்னார் இரண்டாவது நாள் வேறொரு சிறுவன் மூன்றாவது நாள் மற்றொரு மாணவி என்று குறிப்பிட்ட அந்த கடையை நோக்கியே பலரும் படையெடுக்க வேறு வழியின்றி அந்த கடைக்காரர் தேயிலை வாங்க ஆரம்பித்தார் அவருடைய கடையிலும் அந்த தேயிலை இருப்பதை பார்த்ததும் சிலர் வாங்க முன்வந்தனர் கடைகளுக்கு தள்ளுபடி வாங்குபவர்களுக்கு இலவச தட்டு பெண்களுக்கு தேநீர் தயாரிக்கும் பயிற்சி முறை உபயோகித்தவர்களுடைய வாசக போட்டி என்று பல்வேறு விதங்களில் மக்களுடைய ஆள் மனதில் தன்னுடைய யோசனை நிமித்தம் அந்த தேயிலையை பதிய வைத்தார் இரண்டே ஆண்டுகளில் போட்டி தேயிலையை வென்று காட்டினார் ஆம் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உங்கள் உழைப்பால் நீங்கள் எண்ணுவது உங்களை வந்து சேரும் இதற்கு நம்முடைய யோசனையும் கைகூடும் நன்றி